எட்டாவது மந்திரம் முண்டகோபன முண்டம் முதல் ண்டம் எட்டாவது மந்திர சப்ணி தச்சிஷ் சரி சப்ஹோமாக சப் இமக்கா சரந்த புகாசயா நிஹிதா சப்த சப்த உபனிஷத் ஜகத்காரணம் பிரம்ம என்பதை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது ஜகத் உபாதான காரணம் பிரம்ம இந்த உபாதான காரணத்தை நன்றாக தெளிவாக உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது பிரம்மனுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இந்த பிரம்மனிடத்திலிருந்து தான் பூத பௌத்திக ஏற்பட்டது இந்த விராட் புருஷன் தோன்றினான் மனுஷ சிருஷ்டி எவ்வாறு ஏற்படுகிறது என்று சொல்லப்பட்டது சாஸ்திர சாஸ்திரங்கள் அதில் சொல்லப்பட்ட கர்மங்கள் இதெல்லாம் வந்து ஆறாவது மந்திரத்தில் சொல்லப்பட்டது இந்த கர்மத்தையெல்லாம் செய்து அனுபவிக்கக்கூடிய பல அம்சங்களையெல்லாம் சொல்லியது ஏழாவது மந்திரம் தேவர்கள் சாத்தியர்கள் மனுஷர்கள் பசுக்கள் பக்ஷிகள் இதெல்லாம் இதிலேருந்து தோன்றியது என்று சொன்ன உபனிஷத் கடைசியாக எட்டாவது மந்திரத்தில் பார்த்தோம் இந்திரியங்களெல்லாம் அதிலிருந்து தான் தோன்றியது இந்திரியாணி இந்திரிய கோலக்காக இந்திரிய கிரிய விஷய சக்தி இந்திரிய விஷயாக இந்திரிய விஷய கிரகணம் எல்லாம் அந்த பிரம்மனிடத்துலேருந்து வந்தது நேற்றுக்கு சொன்னதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்கிறேன் தஸ்மாத்து சப்த பிராணாக பிரபவந்தி அதனிடமிருந்தே ஏழு இந்திரியங்கள் பிராக்கெட்டில் நீங்கள் போட்டுக்கணும் ஐந்து இந்திரியங்கள்னு போட்டுக்கணும் ஏழு துவாரங்கள் தானே தவிர இந்திரியம் இப்போ கண்ணு காது மூக்கு மூணும் ஒரு இந்திரியம்தான் நாக்கு ஒரு இந்திரியம் தோல் ஒரு இந்திரியம் ஆனால் இந்த கண்ணு காது மூக்கு இதில் எல்லாம் ரெண்டு துவாரம் இருக்குது ஆ முகத்திலே எல்லாம் இருக்குது தோல் இருக்குது எல்லா இந்திரியங்களும் இருக்கிறது அந்த சப்த ஷீருஷண்யானின்னு சொல்லி ஷீருஷண்யாகனா சப்த துவாரேஷு வித்தியமானாக பஞ்ச வித்தியமானானி பஞ்ச ஞானேந்திரியானி அப்படி போட்டுக்கணும் சப்த துவஷு வித்தியமான பஞ்சஞானேந்திரியானி ஏழு துவாரங்களில் இருக்கும் ஐந்து இந்திரியங்கள் இந்திரியங்கள் ஐந்து இந்திரியங்கள் என்ன சொல்லப்போனால் இந்த முகத்தையும் சேர்த்து இந்த தோலையும் அதில் சேர்த்துக்கணும் நான் ஏழு துவாரங்களில் இருக்கும் ஐந்து இந்திரியங்கள் இதுக்கு வந்து கோலக்கங்கள் லோக்காகனு சொன்னால் கோலக்கங்கள் அதனுடைய ஸ்தானம் இந்திரியானாம் ஸ்தானம் கோலக்கங்கள் சப்த அர்த்தம் அதை அரிய அந்த இந்திரிய சக்தின்னு அர்த்தம் சப்த அர்ச்சிஷகானா சக்தி சப்த சமிதானா அர்த்தம் விஷயங்கள் சமிதகான்னு சொன்ன விஷயங்கள் சப்த ஹோமாகான விஷய கிரகணம் காலையில் எழுந்த உடனே என்ன ஆரம்பிக்கிறது முதல்ல நாக்கு காஃபி இல்லையா காஃபியோ டீயோ எழுந்த உடனே சில நிறைய வீட்டில் எல்லாம் தூங்கி எழுந்து அம்மாவே கூட்டுனு போய் எவ்வளோ அழகான கல்ச்சர் படுக்கையில் எழுப்பி காஃபியை கொடுத்து அவன் நேர்த்திக்கு அக்கௌண்ட்டில் சாப்பிட்டுட்டு படுத்து விடுவான் இல்லையா சில பேர்கிட்ட கிடையா பல்லு தேய்க்காம குடித்தா அது நேற்றிக்கு அக்கம்ட்டான் பல்லு தேய்ச்சி குடித்தா இன்றைக்கு அக்கம்ட்டான் அது என்ன அநியாயம் பாருங்கள் கூட அப்போ காலையில் எழுந்த உடனே முதல்ல நாக்குக்கு ஹோமம் நடக்கிறது அப்புறம் என்ன திருப்தே தத்திருப்பே தத்திருப்பே த திரும்ப கேட்கறது அப்புறம் அவ்வளவுதான் நாங்கள் சொல்லிவிடுறாங்க அதனால் சரி நிறுத்திக்கிறோம் அப்புறம் என்னென்னா அப்புறம் அடுத்த ஹோமம் டிவி அது வந்து ஹோமம் அடுத்த ஹோமம் நடக்கிறது அப்புறம் இப்படியே எத்தனையோ ஹோமங்கள் நடந்துகின்றே இருக்குது ஹோமமோ ஹோமம் காலையிலேருந்து எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் ஹோமம் விடாமல் நடக்கிறது ஒரு வருஷம் ஹோமமெல்லாம் சொன்னால் சும்மா இந்த ஹோமம் தான் இது இந்த ஹோமம் இருக்கே இது விடாமல் நடக்கிற மாபெரும் ஹோமம் இந்திரியப் பிறந்ததுலேருந்து சாகர் வரைக்கும் நடக்கிறது இதில் அப்பப்போ என்ன பண்ணுறோம்னா அப்படியே ஹோமம் பண்ணிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது அது கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட்டு கொடுங்கிறது பகவானே அது கொடுக்குறார் குகாஷயா நிகிதா சப்த சப்த அது ஹிரதயத்தில் போய் ஓய்வெடுக்கிறது இந்திரியங்களெல்லாம் உறக்க காலத்திலே ஹிரதயத்தில் போய் ஒடுங்கி ஓய்வெடுக்கிறது குகாஷயா நிஹிதா சப்த சப்த ஆக சப்த பிராணாக பிரபவந்திங்கிறது பொதுவான அதனிடமிருந்தே பஞ்சஞானேந்திரியங்கள் தோன்றின அப்படிங்கிற போது அந்த ஞானேந்திரியங்களுடைய ஸ்தானம் லோக்காக அந்த ஞானேந்திரிய சக்தி அந்த இந்திரிய சக்தி இருக்கே அது சப்தார்ச்சிஷா இந்திரிய விஷயங்கள் இருக்கே அது சப்தசமிதா சப்த ஹோமாக இந்திரிய விஷயகிரகணம்னு போட்டுட்டால் சௌரியமாக இருக்கும் விஷயகிரகணம் கிரகணமேவோமா ஆஹு பிராண்சர்த்தி தேக்கா அப்படி போட்டுக்கணும் பிராணாகாச்சரந்திங்கிறது இந்திரியங்கள் சஞ்சரிக்கின்றன ஏஷு லோகேஷுன்னு போட்டுக்கணும் லோகேஷு லோகேஷுனா கோலக்கங்களில் ஆக சப்தசப்த நிகிதாக சப்தசப்த நிகிதாகன்னா ஒவ்வொரு ஜீவராசிகள்ட்டையும் ஏழேழாக வச்சிருக்கு அப்படி சொல்லியிருக்கு எல்லார்கிட்டையும் ஓரறிவு உயிர் ஈரறிவு உயிர் மூன்றறிவு உயிர் நான்கறிவு உயிர் ஐந்து உயிர் நம்ம இங்கே வந்து சப்தசப்த நிகிதாகனா மனுஷ்யா அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணுவோம் நம்ம எல்லாருக்கும் இந்த ஏழு துவாரங்களில் ஏழு விஷயங்கள் ஏழு விஷயம்னா என்ன அஞ்சு விஷயங்களை கவனிக்கிற ஒரு தன்மை இருக்கிறது இந்த தன்மையானது அதனிடமிருந்தே தோன்றியது இப்போ இந்திரிய சக்தி விஷயங்கள் எல்லாம் பிரம்ம காரணம் இது காரியாணின்னு அர்த்தம் இந்திரிய இந்திரியாணி சர்வாணி காரியாணி பிரம்ம காரணம் காரணம் பிரம்ம எங்க இருக்கு இந்திரியங்கள்லாம் இருக்கு சௌரியமா போச்சுன்னு நினைக்கப்படாது பிரம்மன் பிரம்மனுக்கே ஒன்றும் பண்ணிக்காது ஞாபகம் பிரம்மம் பிரம்மத்துக்கே ஒன்றும் பண்ணிக்காது ஏன்னா அது வந்து காரிய சொல்றது என்ன சொல்றது கர்த்த கர்மம் பிரம்மத்தினிடத்துல நடக்காது கர்த்த கர்ம துவைத வஹாரம் செய்வன் செய்வதற்குரிய விஷயம் செய்கின்ற செயல் இதெல்லாம் பிரம்மனில் நடக்காது நமக்கு புரியறதுக்காக உபநிஷத்து இப்படி சொல்லுகிறது அடுத்த மந்திரம் படிக்கலாம் அத்த சமுத்ரா கிரயச்சர்வே அஸ்மாத் சர்வரூப அத்திவோஷ் எூத்தை தி ஹரா அமுதிராய் அமன் சிந்தவ அச்ச விஷ் அருவோஷ ரேஷ பூத்தை ஹியராத்மா நீங்கள் இந்த எட்டாவது மந்திரம் இதெல்லாம் பார்க்குற போது நீங்கள் பகவத்கீதையில் ஸ்ரோத்ராதீன் இந்திரியாண்யன்யே சம்யமாக ஜுஹ்வதி வச்சுன்னா சௌரிமாரும் சப்தாதீன் விஷயானன்யே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி நம்பர் ஞாவம் இல்லை நாலாவது அத்தியாயம் பன்னெண்டு வகையான யஜ்யன் சொல்லியிருக்கார் இல்லையா கிருஷ்ணர் அதில் வருகிறது அங்கேயும் ஹோமமாவே சொல்லியிருக்கு ஸ்ரோத்ராதீன் இந்திரியாண்யன்யே சம்யமாகக்னிஷு ஜுஹ்வதி சப்ஷாயே இஷு ஜுங்கச்சாரமீனா கிமாஃபாவிஷாச்ச கிமாஃபு பரஸ்புருஷா பிரசூத்தி பிரக்கா சுடர் அதுதாவது அறிவுள்ளவன் முறையா வாழ்ற வாழ்க்கையும் அந்த பிரம்மனிடமிருந்து தான் வந்தது அறிவில்லாதவன் முறையற்ற வாழ்க்கை வாழ்வதும் அந்த பிரம்மத்தினிடமிருந்தே வந்தது ஆக முறையற்ற வாழ்க்கையும் முறையான வாழ்க்கையும் பரம்பரிடமிருந்தே தோன்றின அப்படின்னு புரிஞ்சுக்கிறவன் என்ன பண்ணுவான் முறையற்ற வாழ்க்கையையும் முறையான வாழ்க்கையையும் கடந்தவனாக ஆகிவிடுவான் சர்வ தர்மான் பரித்தெஜ்ய கிம் வச்சனீயம் கிம் அவசனீயம் கிம் பட்டனீயம் கிம் அபனீயம் கிம் கர்த்தவியம் கிம் அகர்த்தவ்யம் எல்லாம் சதாசி பிரம்மேந்திராவோட கீர்த்தனை சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் கிம் வச்சனீயம் கிம் அவசனீயம் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பது அவனுக்கு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன வேணாலும் பேசுவான்னு அர்த்தம் இல்லை அவன் என்னவென்னா பிக்ஷைனால் பிக்ஷேம்பான் அவ்வளோதான் அதுக்கு மேலேலாம் கிடையாது அவனுக்கு பேசாமல் இருக்கிறதப்பா பேசாமல் இருக்கிறதுலேயும் அவனுக்கு ஆர்வம் இல்லை பேசுறதுலையும் அவனுக்கு ஆர்வம் இல்லை இன்னும் ரெண்டும் கேட்டான்னா எப்படியோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பானான்னா பிரம்ம பிடிச்சவ மாதிரி இருக்க மாட்டான் பிரம்ம ஜான நிஷ்டனாக நம்ம சொல்கிறதெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்டால் ஏதோ பிரம பிடிச்சவன் மாதிரி இருப்பான் போல் இருக்கும் தோணும் ஏதோ சித்த பிரமே இப்படி ஆகிட்டான் வீட்டில் உட்காந்து நீங்கள் கீதையே படிச்சுட்டு இருக்கோ உங்களை பார்த்து அப்படி தான் சொல்லுவாள் அவருக்கு அப்படி தான் கீதையே படிச்சுன்ட்டு இருந்தால் அப்படிதான் பாவம் ஒரு சித்த பிரம மாதிரி வந்துவிடுத்தும் என்ன பண்ணுறது இல்லை நான் கோயிலுக்கு போய்ட்டுருக்கேன் கொஞ்சம் சரியாகட்டும்னு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான் விசித்திரமாக இருக்குது நான் நடந்திருக்கேன் எங்கள் பூர்வாசிரமம் வீட்டில் என்ன நடந்திருக்கேன் நான் இப்போ தான் அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன் ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஒரு ரிலேஷன் எங்கள் எங்கள் ஃபேமிலியில் அவர் அவர் பார்த்தாலும் கீதையை இருப்பார் அப்போ எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா அது ஒரு பைத்தியம்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அவர் சொல்கிறத கேட்காதீங்க அது பைத்தியம் அது அவர் கீதையெல்லாம் எழுதியிருக்கார் எங்கே இருக்கோ அதெல்லாம் தெரியல கீதைக்கெல்லாம் என்னெல்லாமோ எழுதுவார் அவர் அப்பெல்லாம் என்னென்னா அவர் வீட்டிலேயே இருக்க மாட்டார் வீட்டிலே இருக்க மாட்டார் அவர் ஒய்ஃப் இருப்பாங்க குழந்தைங்கள்லாம் இருக்கும் எல்லாருக்கும் அந்த பைத்தியம் எங்கே போச்சோ யாருக்கு தெரியும் அப்படின்னு விடுவாங்க அவர் எங்கேயோ போயிட்டு போய்ட்டு வருல்ல பேர் சத்தியமூர்த்தி நல்ல பேர் அவர் பைத்தியம்தான் சொன்னாங்க கிடைச்ச ஆனால் அவருடைய அவருடைய மகள் வந்து ஃபேமஸ் சயின்டிஸ்ட்டாக இருந்தவன் ஜெர்மனுக்கு போயிட்டவன் அதெல்லாம் பார்த்தா அவர் என்ன சொல் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அவரை என்ன எப்போ பார்த்தாலும் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க அவர் எப்போ உப்பு நிஷத்துக்கு கீதையென்னு வேக இருக்கு எனக்கு ஞாபகம் அப்படி இப்படி சொல்லுவார் அவர் எல்லாம் பகவான் சொல்கிறாரா அப்படிம்பார் எல்லாம் அவருக்கு வந்து சித்த பிரமே பிடிச்சி இந்தமாக அதை விட நிஜமாக பிடிச்சது அது வேற கதை இப்போ என்னன்னா இதெல்லாம் நம்ம சொல்றது இந்த இந்திரிய முறையற்ற வாழ்க்கை முறையான வாழ்க்கை இரண்டையும் அவன் விரும்புவதும் இல்லை முறையற்ற வாழ்க்கை வாழ் வாழ்பவர்களை கண்டு அவன் வெறுப்பதும் இல்லை முறையான வாழ்க்கை வாழ்பவர்களை கண்டு அவர்களை விரும்புவதும் இல்லை அப்படின்னா எப்படி இருப்பான் நான் ஆனாலும் யார் சொல்வார் இதை பற்றியெல்லாம் இதை புகழவும் மாட்டான் அதை இகழவும் மாட்டான் நம்ம லௌக்கிகமாக விவகாரத்தில் இதெல்லாம் உழ்ந்து சொல்லணும் அதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்னது துவேஷமும் இல்லை கருணையும் இல்லை கருணைக்கும் அவன் அடிமை இல்லை துவேஷத்துக்கும் அவன் அடிமை இல்லை அத்தீதா துவந்துவா தீத்தா மந்திரத்துக்கு அர்த்தம் படிப்போய்போம் அத்தஹா அத்தஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதனிடம் இருந்தே தஸ்மாத்துங்கிறதும் ஒரே அர்த்தந்தான் அத்தஹான்னா அதனிடம் இருந்தே சர்வே சமுத்ராஹா இந்த இந்திரியங்களெல்லாம் அதுகிட்டிருந்து தோன்றியதுன்னு சொல்லியது இப்போ என்ன சொல்லுகிறது நாம் பார்க்குற ஜட வஸ்துக்கள் எல்லாம் சர்வே சமுத்திரா அட்லாண்டிக் ஓஷன் பசிபிக் ஓஷன் எல்லா கடலும் சப்த சமுதிராக சர்வே சமுதிரா சரிதஸ்தீர்த்தா நிச்சநதாஹ்ரதா ஆயாந்து தேவ பூஜார்த்தம் துரிதக் க்ஷயக்காரகாக என்ன அழகான மந்திரம் அது கலசஸ்ய முகே விஷ்ணு கலசம்னு இருக்குது இல்லையா கலசஸ்ய முகே விஷ்ணு கண் ருத்ரா சமாசிரித்தா மூலே தத்த ஸ்திதோ பிரம்ம கலசம் வச்சுருக்கோமே கலசத்துக்கீழே பிரம்மா இருக்காருண்ணா மத்தியில் யார் இருக்காருண்ணா ருத்ரன் இருக்கார் முகத்தில் யார் இருக்காருண்ணா விஷ்ணு பிரம்ம விஷ்ணு ருத்ரன் அந்த சிவலிங்கம் இருக்கே அதுலேயே இந்த பாகம் பிரம்மபாகம் சிவன் தூ லிங்கம் இருக்கு அந்த லிங்காக்காரத்திலேயே ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் எல்லாத்திலேயும் அந்த வித்தியாசம் இருக்கு ஆஹ் மூலே திரித்தோர மத்தியே மாதிர மூலே திரித்தோர மத்தியே மாத மாத நக்சரேவைய மாத குவு ந வைத்துக்குள்ளே இந்த கொடத்துக்குள்ளே சாகராஸ் சர்வே சர்வே சப்தீபா வசுந்தரா எல்லாம் அதுக்குள்ளே எல்லாம் ஏழு தீவுகளை இந்த பூமி அதனுடைய வைத்துக்குள்ள இருக்கு கலசத்துக்குள்ளராசர்வே சப்தீபாசு மேலே என்ன சொல்றது ஸ்டார் எல்லாம் போடலை அவ்வளவுதான் ச சகராீப வசுரா ோயுர்வேத சாமன அங்கைச்ச சகித அங்கைச்சன ஆர் சகித்தே கலச அம்பு சமா்ரித்த கலசமாகிய ஜலத்தில் இருக்குன்னு அத்தனையும் குழந்த குலசாம்பே சமுதிரா सर्वे समुद्राह சரித தீர்த்தாணி சதஹ்ரதாக ஆஹ்ரதாக எல்லா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா நதிகள் சமுதிரங்கள் குழங்கள் குட்டைகள் எல்லாத்துலையும் இருக்கிற ஜலம் சர்வே சமுதிரா சரித தீர்த்தானி செ நதாகதாக ஆயாந்து தேவ பூஜார்த்தம் எல்லோரும் இங்கே வாங்கோ ஆர்டர் தேவ பூஜார்த்தம் அது எதுக்காக என்ன துரிதக்ஷய காரகாக என்னோட பாபத்தை எல்லாம் போக்குற சக்தி படைத்த நீங்கள் வாருங்கள் துரிதக்ஷய காரகாக அதுக்கப்புறம் தான் கங்கேச்ச யமுனேச்வ கோ கோ கோதாவரி சரஸ்வதி நர்மதி எவ்வளோ அழகான ஸ்லோகம் வாத்தியாரும் அர்த்தந்திரியாமும் சொல்லிட்டே இருக்கிற கலசசியம் கண்டே திரு சமாசுதா முலே தத்ரி சுதபிரம தேரார் குவேதோதோ எதிர்வேத சாமிதோ எதிர சொல்லே இருக்கும் நானே இன்னைக்கு மீனிங் சொல்லுறேங்க இதுக்கு சொன்னதே இல்லை சொல்லுங்கிற மூடுவல்லை சொல்லலை அன அர்த்தம் தெரியும் துரிதக்யார்கே யமுனைச்சோதாவரிசரஸ்வதி நர்மேசிசுகாவேரீ ஜலேஸ்பன் சன்னிதிஙுரு ஆபோவ இதம்சர்வம் விஷ்வூத்தன ஆப்ப பிரணவ ஆசவ அன்னாபம்தீடாப்பராடாபந்தாம்சி ஆோதிகுசி ஆஜுகும்ஷி ஆப சத்தியப்பூர்புவசுவ ஜத்துக்குற படிச்சப்தித்தியூபா படிச்சோம் புரிஞ்சுக்க வேண்டிதான் அதனிடமிருந்தே சமுதிரங்கள் எல்லாம் தோன்றின சர்வே கிரயா சமுதிராகனா என்ன எல்லா சமுதிரங்களும் சர்வே கிரயா ஹிமாலயம் நம்ம ஊரில் இருக்க அத்தனை மலையும் பச்சை பவளமலை கொல்லிமலை சுருளிமலை எல்லா மலையும் அதுலேருந்து தான் வந்தது சமஸ்தர்வே கிரைய சர்வே கிரய அத்த போட்டுக்கணும் பிரபவந்தி பிரசூத்த எல்லாம் போட்டுக்கணும் அது மாத்திரமில்லை சர்வரூபாக சிந்தவகா அஸ்மாத் சிந்தந்தே சிந்தவகான நதிகள் சர்வரூபாக சர்வரூபாகன அர்த்தம் அதுலேயும் வித்தியாசம் இருக்கு என்ன சொல்றான் அந்த திருநெல்வேலி அல்வா இருக்கே இங்கிருந்து எங்க புறம் பாருங்க இந்த திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி தாம்பரபரணி தண்ணியில் பண்ணினாத்தான் சரியா இருக்குமா நீங்கள் இங்கே ஊர் அல்வா அந்த திருநெல்வேலி அல்வா இல்லை அந்த தாமிரபரணியில் அன்னைக்கே எடுத்து காய்ச்சி பண்ணினா தான் அந்த இருட்டுக்கடை அல்வாவோடய மகிமை இருக்கே அதோடய விசேஷம் என்ன சொல்கிறது ஆக தாமிரபரணி ஜலத்துக்கு ஒரு விசேஷம் இந்த கொடைக்கானல் தண்ணியில் இட்லி பண்ணால் நல்லாயிருக்கும் எப்படி வயதானது எங்கே போகிறோம் பாருங்க ஆகையினால் இந்த அந்தந்த ஊருக்கு அந்த ஜலத்துக்கு விசேஷமெல்லாம் இருக்குது தாமிரபரணியில் தாமிர சத்து இருக்குதுங்கிறாங்க கங்கா நதி விசேஷமானது ஆ சர்வரூபாக சிந்தவகா நாம் அதுக்கு நிறைய பேர்லாம் வச்சுருக்கோம் ஒரு ஜலத்துக்கு விசேஷ கங்கை ஜலத்தை ரிசர்ச் பண்ணி சொல்கிறான் இது ரொம்ப விசேஷமான தண்ணி தான் இதில் எந்த பூச்சிகளும் இதுவும் வர்றதில்ல எல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க இப்போ ஒரு பிரபாவம் இருக்குது இல்லை சர்வரூபாகங்கிறதுக்கு இந்த அர்த்தம் சர்வரூபாக சிந்தவா அஸ்மாத் அக்ஷராத் பிரம்மணா சியந்தே இவரிடமிருந்தான் வருகிறது அது மாத்திரம் இல்லை அத்தஹா ச ச மேலும் அர்த்தம் அத்தா சர்வா ஓஷதயா எல்லா ஓஷதிகளும் வேதத்தில் ஓஷதி சூக்தம்னே ஒரு சூக்தம் இருக்குது யா ஜாதா ஓஷதஜோ தேவேபியஸ்திரி யுகம் புரா மந்தாமி பப்ரூணாமி வ அப்படின்னு ஒரு மந்திரம் பெருஷர் ஓஷதி சூக்தம்னே பேர் இருக்கு இந்த பாலிகை தெளிக்கிறோமே அது தெளிக்கிற போது இந்த முளப்பாரியெல்லாம் வைக்கிறாங்க அதுக்கு வந்து அந்த சூக்தம் சொல்லித்தான் அதை பண்ணணும் ஆஹ் ஓஷதிகள் ஓஷதிகள்னால் எல்லா எல்லா கொடிகள் மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் நெல் பயிர்கள் ஓஷதையா ரச அங்கே விரீகி எவ்வளவுன்னு சொல்லியாச்சு விரீகினால் நெல் தானியங்கள்லாம் சொல்லியிருக்கு இங்கே எல்லா ஓஷதிகள் எல்லா எல்லா ஓஷதிக்கும் இது ஒரு சக்தி இருக்குது ஓஷதிங்கிற சப்தத்திலேருந்து வந்து தான் ஔஷதம் ஔஷதம்னா என்ன ஓஷதி அதுலேருந்து ரசகா ரசகான அர்த்தம் அதுலேருந்தான் நரிஷ்மெண்ட் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின் எல்லாம் சொல்கிறோமே அதுதான் ரசா அன்னரசே நைவ பூத்வா அன்னரசே நைவ அன்னரூப பிருத்திவியம் எத் விலீயத்தை தது அன்னமய கோஷா ஸ்தூல சரீரம் அப்படின்னு தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம் அன்னரசத்தினால தான் இந்த சரீரம் இருக்குது ரசம் தகராறான பிரச்சனை உப்பு குறைஞ்சி போச்சு உப்பு சாப்பிடுவோங்கிறார் டாக்டரை என்ன பார்த்து ரொம்ப உப்பு குறைஞ்சி போயிடுது அதனால்தான் இப்படி இருக்குது அப்படி சொல்லி உப்புக்கு சாப்பிடுவோங்கிறார் உப்பு கொஞ்சம் குடித்துனா ப்ராப்ளம் குறைஞ்சாலும் ப்ராப்ளம் சாப்பாட்டில் உப்பு போட்டால் டேஸ்ட் வந்துடும் டேஸ்ட் வந்து அதிகமாக சாப்பிட்டுடுவோம் அதிகமாக சாப்பிட்டா குண்டாயிடுவோம் குண்டானால் வியாதி வரும் அப்போ என்ன பண்ணணும் வியாதி வராமல் இருக்கணும்னா குண்டாகப்படாது குண்டாகாமல் இருக்கணும்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது அதிகமாக சாப்பிடாமல் இருக்கணும்னா டேஸ்ட்டு ரொம்ப இருக்கக்கூடாது டேஸ்ட் இல்லாமல் இருக்கணும்னா உப்பு போடக்கூடாது உப்பு எப்படி இருக்கு பாருங்கள் கொஞ்சம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் நீங்கள் மோரில் வேணால் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்க சாப்பாட்டில் உப்பு போட்டுருவாங்க மோரில் வேணா உப்பு போட்டு சாப்பிடுவோங்க கொஞ்சம் ஆனால் சாப்பாட்டில் போட்டால் டேஸ்ட்டு குளிடும் சாப்பிடுவோம் மறந்து வேணும் உபனிஷத்தெல்லாம் ஓஷதையா ரசச்சனர்த்தம் சாரம் சத்து அப்படின்னு அர்த்தம் சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா சத்துணவு அதில் இருக்கிற சத்து வேணுமே ரசச்ச அதுக்கு ஒரு விசேஷம் சொல்கிறது ஏஷா ஏ ஏஷா பூதை ஏஷா அந்தராத்மா ஏன यही भूत ये अंतरात्टसौरी मगो परस शराचार्यपूट येन रसन भूत पंचभ स्थूल पिरीते ठते ही अंतरात्ंगं सूक्ष्मशरम अंतरात् सूक्ष्मशरमें இந்த சரீரம் வந்து ஸ்தூல சரீரத்தோடு சூக்மசரீரம் ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்துருக்கிறதுக்கு காரணமே இந்த ரசந்தான் ஏன ரசேன எந்த ரசத்தினால் பூதைகி பூதைகினா பூதங்களோடு பஞ்சபூ பாஞ்ச பௌதிக ஸ்தூல சரீரத்தோடு பூதைஹினா ஸ்தூல சரீரத்தோடு அந்தராத்மா அந்தராத்மா சூக்மசரீரம் அதிஷ்டத்தை நிலைத்திருக்கிறதோ இது இல்லைன்னா போச்சு அதனால்தான் என்னது சாப்பாடு குறைஞ்சா அப்படியே சூக்மசரீரம் டயர்டாகிடுது சூக்மசரீரம் ஒர்க் பண்ணுறதில்லை உங்களுக்கு ஆசைலாம் இருந்தால் கூட உணவுல எல்லாம் பிரச்சனை வந்து ரசத்தில் ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன ஆகிடறோம் சாப்பிடாமே இருந்தால் தெரிஞ்சு போயிடுமே சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருந்தால் தெரியும் அப்படியே நமக்கு இதுக்குள்ளே சூக்ம சரீரம் ஃபங்க்ஷனு பண்ணாது அதனால்தான் தைத்திரபுரிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு பிராணேஷரீரம் பிரதித்தீர்தே பிரதித்தே பிரித்தேதாசன பிரதித்த உபாசனம் எது பிரதி அப்சுஜோதிஷ்பிரதிஷ்டித்தம் प्रतिष्ठितं, பிரதிஷ்டிதா प्रतिष्ठिताह, அன்னம் ஆகாஷோ அந்நாத ஆஹா இது ஒன்று ஒன்று சார்ந்திருப்பதற்கு காரணம் த ரசத்துனால தான் ஆஹ தி அந்தரலே சரீரஸ் ஆத்மன ஆத்மவது வர்த்தே அதுதான் நான்கிறது எண்ணத்தை கொடுக்கறதுக்கு சேர்ந்து இருக்கு அந்த சூக்மசரீரம் அந்தராத்மா அந்தராத்மானால் சூஷ்ம சரீரம் இதுக்கு முதல்ல அந்தராத்மானு சொன்னோம் அங்கே வந்து சர்வபூதாந்தர ஆத்மான்னு படித்தோம் அங்கே இடத்துல சர்வபூதாந்தர ஆத்மான்னா சமஷ்டி சூல சரீர அபிமானி விராட்புருஷா எல்லா டோட்டல் பாடியில் இருக்கிற கான்ஷியஸ்னஸ் டோட்டல் பாடி காஸ்மிக் பாடி என்னது மேக்ரோகாசம் பாடி எல்லாம் போட்டுவோம் இந்த மேக்ரோ காஸ்மிக் அதில் இருக்கிற கான்சியஸ்னஸ்னு அர்த்தம் சைத்தன்யம்னு அர்த்தம் சரி மூன்றாவது மந்திரத்தில் தொடங்கி ஒன்பதாவது மந்திரம் வரைக்கும் உபனிஷத் இந்த பிரம்மனிடமிருந்து என்னெல்லாம் காரியங்கள் தோன்றி இருக்குன்னு சொல்லியிருக்கு கிருஷ்ணர் விபூதி யோகத்தில் கீதையில் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் முடிக்கிற போது கிருஷ்ணர் சொல்லுவார் விபூதி யோகத்தை சொல்கிற போது ஆரம்பிக்கிற போதே சொல்லுவார் ஹந்தத்தை கசயிஷ்யாமி திவ்யாஹியாத்மவிபூத்தையாதான் குருசிரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அர்ஜுனா நான் உனக்கு என்னுடைய விபூதியெல்லாம் சொல்கிறேன் திவ்யாஹி ஆத்மவிபூத்தையாதான்யா பிரதானமாக இருக்கிறத மாத்திரம் சொல்லப்போகிறேன் ஹே குருசிரேஷ்ட பிரதானியத கதயிஷியாமி மே அந்த விஸ்தரஸ்ய அந்த நாஸ்தி என்னுடைய விரிவுக்கு முடிவே இல்லை அப்படிம்பர் நாஸ்தந்தோ விஸ்தரஸ்யே கடைசியில் முடிக்கிற போதே சொல்லுவர் ஏஷது உத்தேசத்திரோகர் நாந்தோஸ்தி மமதினாம் விபூத்தீனாம் பரந்தபேஷது உத்தேசத்திரோகா அப்படிம்பர் அர்ஜுனான் என்னுடைய விபூதிக்கு முடிவே இல்லை நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே இப்போதான் சொன்னேன் அதுக்குள்ள மறந்து விடுத்தது கடைசியில நாந்தோஸ்தி மமதிஸ்தி மமதியா நாம் அந்த மமதியம் விபூதி நாம் அந்த நாஸ்தி என்னுடைய விபூதிகளின் விதிவுக்கு முடிவே இல்லை ஏஷத்து உத்தேசத்திரோக்தா நான் கொஞ்சம் உத்தேசமா சிலதெல்லாம் சொன்னேன் குறிப்பா சிலதெல்லாம் சொல்லணுங்கிறதுக்கா சொன்னேன் நான் உங்களுக்கு பிடிக்கிற போது சொல்கிறார் கிருஷ்ணர் அத்தவா பகுனைத்தேன கிம் கியாத்தேன தவார்ஜுனா போர் அடிக்கணும்னு புரிஞ்சு கொடுத்து வந்து அத்தவா பகுனைத்தேன கிம் கியாத்தேன தவார்ஜுனா அர்ஜுனா இனிமேல் தெரிஞ்சு என்ன கூறுறது எல்லாம் நான் சொல்லிவிடு முடிச்சுடலாம் ஆனால் அப்படி சொன்னால் உனக்கு பதியாதுங்கிறது தான் ஒன்று எடுத்து எடுத்து இது யார் தெரியுமா அந்த பரமேஸ்வர் இது யார் தெரியுமா அந்த பரமேஸ்வர் இப்படியே முன்னே சொல்லிட்டு இருந்தால் என்ன சொல்லுவேன் நல்லா தான் இருந்தார் இந்த உபனிஷத்தை சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கு ஏதோ மாதிரி ஆகிட்டார் அவர் ஆகையினால் அப்படி ஆகி போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து இது யார் தெரியுமோ இது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா காமிச்சு இது பரமேஸ்வரன் இது பரமேஸ்வரன் இது பரமேஸ்வரன் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருந்து எண்ணின்ண்டே இருக்கோ நாங்கள் போயிட்டு வருவோம்மா அந்த மனசு அதில் செலுத்துறதுக்காக நீங்கள் தியானத்தில் சொன்னேன் பாருங்கள் வாகன ஒலியும் மித்யா நமக்கு உடனே தியானம் பண்ணுறப்போ இப்படி இடைஞ்சல் பண்ணுறானே அப்படின்னு தொழுத்துனா அந்த இடைஞ்சல் யார் மிச்சியா சத்தியமாக என்ன இடைஞ்சல் சத்தியம் அமைதியாக இருக்கிறது அதுவும் மிச்சியா அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அமைதிக்கு அமைதியாக இருக்கிறது பிடிச்சது அட் அட்டா அடா போட்ட சத்தம் போடுறானே அப்படின்னா அதுவும் பிரம்மன் இதுவும் பிரம்மன்னா அதுதான் சரியான தியானம் தியானத்துக்கு பயன் இல்லை எங்கே பார்த்தா அந்த நேரம் பார்த்து இளநீ வெட்டுவான் உள்ள என்ன நம்ம நூற்றுக்கணக்கான தடவை சொல்லியிருப்போம் அந்த நேரம் சத்தம் வரக்கூடாது வாழக்கூடாது எல்லாருக்கும் திருப்புராத்தூரில் சித்வானு சாமி வெளியில் பைப்பு எல்லாம் திறந்து நிறைய பேர் கால் கழுவுவாங்கன்னு மாடியில் மாடியில் தியானம் நடக்கும் கீழே கரெக்டாக அந்த பைப் அந்த நேரம் திறப்பான் திறந்து கால்லாம் இப்படி இப்படி கழுவான் அங்கே காவேரிக்கரை தானே அதுக்கு என்ன பண்ண சித்வான் சாமி ஒரு ஆளை ஒரு பையன் குச்சி வச்சு நிற்பான் இந்த பக்கம் ஒருத்தான் அந்த பக்கம் ஒருத்தான் அவனு பயிற்று தரக்கூடாது அவனு வாயை திறந்து பேசக்கூடாது மேலே தியானம் நடக்குது வாயை திறக்காது முடியாது இப்போ நம்ம தியானம் என்னன்னா எல்லா சத்தம் என்ன வேணாலும் சத்தம் போட்டுங்கப்பா பேசிங்க நாங்கள் தியானம் பண்ண போகிறோம் அமைதியும் தியானம் பண்ணுவோம் சத்தையும் தியானம் பண்ணா நமக்கு சத்தத்துக்கும் நாம சத்தத்தை நாம வெறுக்கல அமைதியை நாம விரும்பல அதுதான் ஏன்னா தியானமே மிச்சான்னுட்டேன் தியானமே மிச்சம் அப்ப என்ன சம்சாரம் வருமா தியானம் உண்மை அல்லனு புரிஞ்சுன்னு தியானம் பண்ணிட்டு இருந்தோம்னு சம்சா தியானத்துல தியானம் ஒரு சம்சாரம் ஆகாது தியானத்தில் யாராவது இடைஞ்சல் பண்ணினா கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ தியானம் துக்கமாக மாறி விடுறது இதெல்லாம் இந்த சூக்ஷம் புரிஞ்சு வாழணும் அவ்வளோதான் எதுக்கு கிருஷ்ணர் சொன்னார் என்னது விஷ்டபியாக இதம் கிருத்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து எல்லாம் என்னுடைய அம்சத்தில் தான் இருக்கு அத்தனையும் நல்லது கெட்டது எல்லாம் நான் தான் நன்றுடையானை தீயதிலானைன்னு பாடினார் அதே ஆள் என்ன பண்ணார்னா குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் அப்படின்னு பாடி விட்டாங்க குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் அவருக்கு இதே மாதிரி சத்தமெல்லாம் கேட்டிருக்கும் அதனால் அவரும் சொல்லியிருப்பார் குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் திரு மதுரையில் பாடின பாட்டு அதனால் நன்றுடையானை தீயதிலானைங்கிறது தர்ம திருஷ்டி கு நன் குற்றம் நீ குணங்கள்ங்கறிங்கிறது ஞான திருஷ்டி நன்றுடையானை தீயதிலானைங்கிறது தர்ம திருஷ்டியில சொன்ன பாட்டு குற்றம் நீ குணங்கள் நீன்னு சொன்ன பாடல் பிரம்ம ஜான திருஷ்டியில் சொன்ன பாடல் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த மந்திரம் படிக்கணும் இப்போ இந்த உபனிஷத்தினுடைய இந்த இந்த பகுதியினுடைய சாரபூதமான மந்திரம் இங்கே வருகிறது புருஷ ஏவ இதம் கர்ம தப்போமியோ வேதன சோவித்திரி விக்கிஹ சோமிய புருஷய விஷம் கம திரமராம ஏத வே சோ விதிரம் ஒரு முக்கியமான மந்திர ஆறாவது மந்திரேஷ் முக்கியமான மந்திரம் அதே மாதிரி இதில் திவ்யோஹியமூர்த்த புருஷா முக்கியமான மந்திரம் எல்லா மந்திரமும் முக்கியம்தான் முக்கியத்தில் முக்கியம் அதே மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமான மந்திரம் இத்தனை நேரம் இதெல்லாம் சொன்னார் அவர் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஏழு மந்திரம் சிருஷ்டியை சொல்லியது சிருஷ்டி பிரகரணம் தான் இந்த சாப்டரை சிருஷ்டியை சொல்லியது சிருஷ்டி கர காரணம் உபாதான காரணம் பிரம்ம பார்த்துட்டோம் இப்ப சொல்ற ஆகையினால இந்த காரியங்கள் அனைத்தும் இந்த பிரம்ம காரியங்கள் அனைத்தும் இந்த ஸ்வர்ண காரியங்கள் அனைத்தும் இந்த தாரு காரியங்கள் அனைத்தும் தாருன்ன மரம் இந்த தாரு காரியங்கள் அனைத்தும் தாருவே தாரு காரிய தாரு காரணம் காரியம் அஹ்தாரு தாரு காரியம் அனைத்தும் தாருவே ஸ்வ காரியம் அனைத்தும் ஸ்வர்ணமே மிருத் காரியம் அனைத்தும் மிருதே மிருத்வே ஜலகாரியம் ஜலகாரியம் அனைத்தும் ஜலமே அது மாதிரி பிரம்ம காரியம் அனைத்தும் பிரம்மே அஹ புருஷத்தை அடிக்கடி யூஸ் அக்ஷரம் புருஷம் பிரம்ம இந்த மூன்று சொற்களை முண்டக்கோபனிஷத் மாத்தி மாத்தி உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்கு அக்ஷராத் புருஷாத்து பிரம்மணா சம்பிரம் புருஷ இதெல்லாம் எதெல்லாம் சேர்த்துன்னா இன்க்ளூடிங் என்னுடைய மனசு புத்தி உடம்பு எல்லாம் சே இது நான் சொல்ற போது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் இதம் சர்வம் இதம் விஸ்வம் புருஷகா ஏவ பூரையத்தி சர்வம் இத்தி புருஷகா திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் எல்லாவற்றையும் வியாபித்திருப்பவன் புருஷன் இறைவன் இறைவன் விறகில் தீயினன் பாலில் படு மாமணி ஜோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே ஏக்கன் இறைவன் அடி வாழ்க ஆக விஸ்வம் இதம் விஸ்வம் புருஷகா ஏவ ஆயே நின்னை ஆய நின் எல்லா உலகமும் ஆனாய் நீடுறாங்க எல்லா உலகமும் ஆனாய் நீ இதம் விஸ்வம் பக்தின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பக்தி ஞானத்தோடு தான் இருக்குது அது என்னன்னா அது இமோஷனுக்கு பிராதானியம் கொடுக்கறது பக்தி இமோஷனுக்கு பிராதியம் கொடுக்காம ஞானத்துக்கு இன்டலெக்டுக்கு பிராதானியம் கொடுக்கறது ஞானம் அவ்வளோதான் ஆனால் ரெண்டையும் பிரிக்க முடியாது அதாவது உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால பக்தி அது சொல்கிற போதே எல்லா உலகமும் ஆனா இனியே அப்படிங்கிற போது எங்கே இருக்குண்ணா பாடுறவை யாருன்னா எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்று சொல்லுபவனும் நீயே அப்படிதான் சொல்லணும் எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்று போற்றி புகழ்பவனும் நீயே அதான் வச்சுரு ஆனால் இது எப்படி வித்தி வித்தியாசம் வந்ததுன்னா இந்த மாயா காரியம் அப்படிதான் விஸ்வம் இதம் விஸ்வம் இதம் விஸ்வம்னா என்ன அர்த்தம் இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியறது நீங்கள் பிரம்ம அனுபவத்துக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இங்கே வந்து நம்ம எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கோம் எல்லாரையும் பார்க்குறோம் என்ன ஒருத்தரையும் தெரியுது எதனால் தெரியுறது வெளிச்சத்தினால் தெரியுது வெளிச்சம் இல்லாமல் ஒருத்தரையும் தெரியுமா இவர் பேர் பிரகாஷ் இவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி இவர் பேர் ராமச்சந்திரன் இவர் பேர் என்னோ ஒரு பேர் கமலா விமலா தே வெளிச்சினாலதான் தெரிகிறது அப்படிங்கிற போது ஓஹோ அப்படி சொல்ற போது மனசு வெளிச்சத்தை நினைக்கிறது நான் சொன்ன வெளிச்சத்தை நினைக்கிறது நினைக்கிறேன் நினைச்சதோ நினைக்கிறேன் ஆனால் அனுபவம் இருந்துதா இல்லையா இருந்துது ஆனால் நினைச்சது தான் படினோமே தவிர நினைச்சாலும் நினைக்காட்டாலும் அனுபவம் இருக்கா இல்லையா அனுபவம் இருந்துட்டே இருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து பிரம்மனை நினைச்சாலும் நினைக்காட்டாலும் பிரம்ம அனுபவம் இருந்து கொண்டே இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பிரம்மனை நினைக்கிறதுக்காக கிளாஸில் உட்கார்ந்துருக்கும் பிரம்ம அனுபவத்துக்காக கிளாஸில் உட்காரல பிரம்மனை நினைக்கிறத்துக்காக கிளாஸில் உட்கார்ந்துருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்ம க்ளாஸுக்கு வரலை ஞானத்துக்காக க்ளாஸுக்கு வந்திருக்கோம் தியானம் பண்ணுற போதும் பிரம்ம அனுபவத்துக்காக தியானம் பண்ணுறோமா பிரம்ம ஞான தியானம் பண்ணுறோமா பிரம்ம அனுபவத்துக்காக நம்ம தியானம் பண்ணலை ஆத்மா அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக நான் தியானம் செய்யவில்லை பிரம்ம அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக நான் தியானம் செய்யவில்லை பிரம்மனை நினைப்பதற்காக அப்போ அனுபவம் இருக்கிறது நினைக்காமல் இருக்கிறோம் அதுதான் வித்தியாசம் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறதுனால வந்துடுமா அனுபவம் அப்படின்னா அனுபவமாக இல்லாததை நினைக்க முடியாது நினைக்கிறதுக்கு அனுபவம் வேணும் அனுபவம் இல்லாமல் அப்படி நினைக்கிறது நான் பிரம்மனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒருத்தர் இது பண்ணுறார் நான் கடவுளை என்றைக்குத்தான் அனுபவிக்கவேன் எத்தனை பேர் ஏங்குறாங்கிறீங்க ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் எனக்கு அந்த நிலை வரலை வயசு எவ்வளோன்னு எண்பத்தஞ்சாச்சு எத்தனை வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கீங்கன்னு ஐம்பது வருஷமாக இருக்கேன் ஐம்பது ஐம்பத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் இறை அனுபவம் இன்னும் கிடைக்கவே இல்லை அவர் பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு இப்படி அப்படி இருக்காங்க இன்னும் வந்து இன்னும் அந்த அனுபவம் வரலை அன்னால் என்னாலோ தெரியல வருத்தமாக சொல்கிறாரு ஒரு சுவாமியே என்கிட்ட சொல்கிறார் நமக்கெல்லாம் இந்த பிறவியில் வராது போல் சுவாமி சொன்னார்னால் எப்படி இருக்கும் எல்லாம் வீட்டை விட்டுட்டு அம்மா விட்டுட்டு அப்பாவை விட்டுட்டு தாத்தா குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு விட்டு கடவுளே கத்தின்னு வந்து எப்போ பார்த்தாலும் இதுலேயே வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு அப்போவும் எங்கே சாஸ்திரம் படிக்கவே இல்லை சன்னியாசியாக போய் சாஸ்திரம் படிக்கலேன்னு வச்சு உங்களேன் அதை விட பெரிய ட்ராஜடி சோக எதுவுமே இருக்க முடியாது அதனால் அது மாத்திரம் இல்லை சன்னியாசி சாஸ்திரம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வேறு தப்பாக புரிஞ்சு அது அதை ட்ராஜடி ஏதாவது ஏதாவது கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் பரவாயில்லை வாய்ப்பே இல்லை அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை சாதனை தான் பண்ண என்ன பண்ணுறதுன்னு விடாமல் நான் வந்து சிவநாமத்தையோ இதோ சொல்லிக்கின்றே இருக்கேன் விடாம நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் சிவபெருமானே அப்பருக்கு காட்சி கொடுத்தியாமே சம்பந்தருக்கு காட்சி கொடுத்தியாமே பெருமாளே நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுத்தியாமே தொண்டரடி பொடியாழ்வாருக்கு கொடுத்தையாமே எனக்கு கொடுக்க மாட்டேயா அந்த என்னுடைய சத்தம் உனக்கு காதல விடலையா ரொம்ப ட்ரூத்ஃபுல் பர்சன் உண்மையானவர் மிக மிக உண்மை எல்லோ அதனால தான் உள்ளே சொல்கிறார் அவர் இல்லாட்டி சொல்லுவாரா இல்லாட்டி ஏமாத்திடுவாரே ஆமாம் எனக்கும் தெரியுது அப்படின்னு அதுவும் தப்பு தெரியலேன்னு சொல்றது ஏமாத்திக்கவும் கூடாது நம்மளை நாமளே ஏமாத்திக்கவும் கூடாது அப்ப இதை பிரமாணம் இல்லை பிரமாணம் இல்லாமல் எப்படி எல்லாம் வேலை செய்யணும் போயிட்டு போய்ட்டு இதெல்லாம் சொல்லி முடியாது அதுக்கு என்ன பண்ணுறது இதுதான் மாயையோட மகிமை சில சாஸ்திரத்தை ஏற்றுக்கும்படி பண்றது சில பேர சாஸ்திரத்தை ஏற்றுக்கும்படி பண்ணலை ஏதோ பிரதிபந்தம் இருக்குது அது என்ன பிரதிபந்தம் பாப்பமாக புண்ணியமாக தெரியாது நமக்கு ரெண்டும் கேட்டான மாட்டேன்ருக்காங்க அது மாத்தம் இல்லை நம்ம தெரிஞ்சதுன்னு சொன்ன வச்சுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பாசாங்க பண்ணுறீங்கிறான் அது அதை விட விசேஷம் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பிரம்மன் தெரியாதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள் அதெல்லாம் பொய் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா எப்படி சொல்கிறது நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக வேண்டி நான் படிக்கலையே அவரும் சுவாமிகள் நானும் சுவாமிகள் வச்சுங்க அந்த சுவாமி என்ன சொல்கிறார் என்னப்பா சாஸ்திரம் படித்தா இந்த விஷயம் புரியும் நான் அந்த சுவாமிகிட்ட சொல்கிறேன் அந்த சுவாமி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஏதோ படிச்சு என்னச்சோ தெரிஞ்சிட்ட மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க உங்களை பார்த்து தான் தாய்மணவர் அன்றைக்கே சொல்லிட்டு போனார் இது நானாக கற்பனை பண்ணிக்கிறேன் அவர் சொல்ல அதுவும் நான் கற்பனை பண்ணிக்கிறேன் கற்ற அறிவால் உன்னை நான் கண்டவன் போல் கூத்து ஆடில் குற்றமென்று என் நெஞ்சே கொதிக்கும் பராபரமே தாய்மானவர் பாடி வச்சிருக்கார் கற்ற அறிவால் உனை நான் கண்டவன் போல் கூத்த கூத்த ஆடில் குற்றம் என்று என் நெஞ்சே கொதிக்கும் பராபரமே இதுக்கு நம்ம அர்த்தம் இன்டர்பிரட் பண்றதுக்கே ரொம்ப வேலை பண்ணணும் இந்த பாட்டுல கற்ற அறிவுனா எந்த விஷயத்தை கற்ற அறிவு உபனிஷன் ஆகமங்கள் ஆரணங்கள்னு சொன்ன ஆள் இல்லையா ஆகமங்கள் ஆரணங்கள் வைதிக சைவம் என்று சொன்னவர் தாய்மானவர் ஒரு ஒரு மொழியே மலைமொழிக்கும் ஒழிக்கும் என மொழிந்த குருமொழியே மலை இலக்கு என நம்பினேன் அப்படின்லாம் பாடியிருக்கார் தாய்மான் அவர் இப்போ இருக்கும்போது நம்ம நிறைய கம்பேர் பண்ணணும் தாய்மாரனுடைய மற்ற பாட்டையும் இதையும் கம்பேர் பண்ணி அப்போ இதுக்கு மீனிங் சொல்ல முடியும் நான் அந்த வேலை இப்போ பண்ணலை அதனால் என்னென்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கீங்க நம்மளை பார்த்து அவங்க சொல்ல அவங்க பாவம் இதை புரிஞ்சிக்காமல் இப்படி சன்னியாசம் வாங்கியும் உண்மை தெரியாமல் பசியண்ண பிச்சென்ன பசியத்தை அப்படின்னு சொல்லி நாம வருத்தப்பட அவர் நம்மளை நம்பாம நீங்களே பார்த்து பக்தர்களே நீங்களே விசாரம் செய்து தெரிந்து கொள்ளுங்கள் இது என்ன புருஷ ஏவ இதம் விஸ்வம் கர்ம இந்த கர்ம விட்டுடும் இதம் விஸ்வம் புருஷஹா ஏவ இவை அனைத்தும் அந்த புருஷனே புருஷஜே வேதகும் சர்வம் நாராயணபரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ தியானம் பண்ணுபோவனே நாராயணங்கிறது மந்திரம் நாராயண பரோதா நாராயண பரஞ்சி ஜகத் சர்வம் பிவா ஒரு ஸ்லோகம் இருக்குது ஆத்மோதத்தில் எனக்கு வேகம் இருக்குது ஞாபகம் எத்யணோன்யன்னு வீதிச்சேத் அசத் படின்னு வரும் திருஷ்யத்தை எதத்துமணோ அந்நிச்சனாவது அல்ல அப்புறம் அசத்பவே வரும் மூணாவது லைன் என்ன ரெண்டாவது லைன் என்னது இல்லை இல்லை இது இல்லை ூய்ணோோன்யன்னா சரி பரவாயில் பரவாயில் சச்சிதானூயே எச்ச கிஞ்சிஜ் திருஷ்யூயிவா அந்தர்ச்சுவாப்பயணஸ இதெல்லாம் இந்த மந்திரத்தே தியானம் பின்னாலே போகிறோம் விஷயம் தெரிஞ்சு தியானம் பின்னாலே போகிறோம் தூக்கம் வராது தியான நிஷ்ட கூடும் சந்தேகம் இல்லை ஆனால் அழவாக சாப்பிட்டுட்டு பண்ணணும் இதம் இதம் சர்வம் இதம் விஸ்வம் புருஷகா ஏவ இப்போ பாருங்கள் வந்து வளையல் வந்து ஸ்வர்ண அனுபவத்துக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டியதே இல்லை ஸ்வர்ண அனுபவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டால் போகிறோம் இன்னைக்கு கூட அதில் தியானத்திலோட ஒரு விஷயம் சொன்னேன் அதாவது புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்றதுனால என்ன ஆகுது பார்வை மாறுகிறது நான் உங்களை சரியாக புரிஞ்சுட்டேன்னா உங்களை பற்றின என்னுடைய அபிப்பிராயம் மாறுகிறது புரிந்து கருத்தை கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல் சொல்லல பர்செப்ஷன்பாங்க இங்கிலீஷில் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகுறது அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆக பர்செப்ஷன் இந்த பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சத்தை நாம் பார்க்கிற பர்செப்சன் மாறுறது பர்செப்ஷன் மாறினாட்டி சேஞ்ச் ஆயிடுது இல்லையா பர்செப்ஷன் பார்வை மாறினா புரிந்து கொள்ள பார்வை மாறுகிறது சில பிரம்மச்சாரிகள்லாம் எங்கிட்ட சொன்னாங்க உங்களை அப்பா எங்களுக்கு புரியலை தான் புரியுதுங்கிறான் என்ன பண்றேன் நானும் சொன்னேன் உன்னை அப்பா எனக்கு புரியலை தான் புரியுது தானிக்கு தினிக்கு சரி போயிருந்து எல்லாம் அப்படித்தான் எல்லோருமே அப்படி தான் ரொம்ப நாள் கழிச்சு தான் அது எல்லாம் புரியும் உடனே புரிஞ்சுவிட்டால் எவ்வளோ விசேஷம் அது அது மாய விடுமா என்ன நம்ம அதுக்கு மாட்டிக்க விடாது புரிந்து கொள்ளுதல் பார்வை மாறுதல் நோக்கு மாறுதல் அப்புறம் என்னென்ன துயரங்கள் நீங்குதல் அப்புறம் ப்ராப்ளமே பீஸ் பீஸ் அமைதி அமைதி ஆனந்தம் திருப்தி நிறைவு பூர்ணத்துவம் முழுமை எல்லாம் ஏற்படும் இதம் விஸ்வம் புருஷா ஏவ இவை அந்த புருஷனே அப்படிங்கிற போது என்ன இந்த நாமரூப கர்மங்களை எல்லாம் நான் நீக்கி அறிவால் நீக்கி நாமரூப கர்மங்களை நான் அறிவால் நீக்கி எல்லாத்துலேயும் இருக்கிற சத்தையே தரிசனம் பண்ணுறேன் என்ன சத் தரிசனம் பண்ணுறேன் கட்டஹா அஸ்தி மிருத் அஸ்தி எதுக்கு அஸ்தி இருக்குது பிரம்ம அஸ்தி மிருத் அஸ்தி அஸ்தி இது மூணையும் எது இருக்குன்னா அஸ்தி இருக்குது அஸ்தி இருக்குது அதான் வாட் ஈஸ் காடுங்கிறது வாட் இஸ் இஸ் காட் அவ்வளோ அது எது இருக்கிறதோ அது அந்த இருக்கிறதுங்கிறது எல்லாம் சன் ஹட்டா சன் பட்ட சன்ஹஸ்தி சங்கராச்சாரேஸ்வரர் அசத்த பாவா ந வித்தியே சத்த அபாவாக ந வித்தியே மயா தத்தமிதம் சர்வம் ஜெகதவ்ய மூர்த்தினா மத்ஸ்தானி கீதையில் இருக்கிற அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சர்வம் ஜெகதவ்ய வடிவமற்ற என்னால் இந்த வடிவமாகி வடிவங்களாகிய பிரபஞ்சம் வியாபிக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் திரும்ப திரும்ப என்னன்னா இதுதான் நோக்கூர்த்த விஞ்ஞானத்தால் கண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு ஞானி எதை தரிசனம் பண்றா எங்கும் எப்பொழுதும் எந்த நேரமும் பிரம்ம தரிசனமே அவனுடைய அதிக அதிகமான விற்த்தியாக இருக்கு இந்த பேத விற்பி மிக மிக குறைவு நமக்கு அபேத விருத்தி மிக மிக குறைவு இல்லையா அத்வைத விற்த்தி அபேத விர்த்தி நமக்கு ரொம்ப குறைச்சல் நமக்கு பேத விருத்தி அதிகமாக இருக்குதவருத்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் சுகதுக்கமும் அதிகமாக இருக்கு ஆனால் பேத விரத்தி குறைஞ்சதுன்னா அபேத விர்த்தி அதிகமாச்சுன்னு சொன்னா என்னாகும் சுகதுக்கம் குறைஞ்சு போயிடும் சம்சாரம் குறைஞ்சு போயிடும் அவ்வளோதான் சிம்பிள் இப்போ உட்கார்ந்து படிச்சுட்டே இருக்கும் இன்னைக்கு எத்தனாவது கிளாஸ் இருபத்தி ஏழு வாரம் இருபத்தி கிளாஸ் ஆச்சு என்ன தெரிஞ்சதுன்னா ஒரே பொருள் தான் தெரிஞ்சதுன்னு இருபத்தேழு கிளாஸும் அதுக்கு ஒரே பொருள் தெரிஞ்சிதுன்னா அந்த விற்பி அதிகமாக்கிறதுக்கு வேறு ஒன்று இல்லை பொருள் முதல் கிளாஸில் இல்லை மாண்டூக்கியத்தில் இல்லை எந்த கேம்பில் போனாலும் வஸ்து என்னது ஒன்று தான் நீங்கள் அந்த கிளாஸில் சொர்க்கத்தை பற்றி படித்தோம் இந்த கிளாஸில் பிரம்மலோகத்தை பற்றி படித்தோம் இந்த க்ளாஸில் அமெரிக்காவை பற்றி படித்தோன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம் இங்கே அமெரிக்காவது ஜப்பானாவது ரஷ்யாவாவது இருக்கிறது ஏக்கமே அத்வித்தீயம் பிரம்ம நான்கிச்சனமிஷத்து அதையே திரும்ப திரும்ப பல கோணங்களை பார்த்துட்டே இருக்கும் பாருங்களை இந்த பாருங்க இதை ஆரம்பிச்சது இருந்து இது போயிட்டே இருக்கும் பாருங்கள் இதம் விஸ்வம் புருஷகா ஏவ புருஷகா ஏவ ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அப்பவும் மனசில் வந்து எப்படி இருக்குமோ தெரியலே அப்படின்னா இந்த வஸ்து புரிஞ்ச திரும்ப திரும்ப இந்த வளையல் உதாரணம் தங்க உதாரணம் இந்த குடம் மண்ணு உதாரணம் துணி உதாரணத்தை சொல்லிகிட்டே இருக்கிறக்க இந்த யுக்தி வேலை செய்யும் இந்த யுக்தி இந்த ஸ்ருத்தினுடைய ஸ்ருத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த யுக்தி நம்ம அனுபவம் வேற இருக்கு அத்வைத அனுபவம் தூக்கம் தூக்கம் வேற இருக்கு நம்ம அனுபவம் ஸ்ருதி ஸ்ருதியோட உபதேசம் நம்ம சொல்ற யுக்திகள் இந்த இந்த உதாரணம் சொல்லிக்கிட்டே இருக்கோமே திரும்ப திரும்ப மரத்தை மறைத்தது பொண்ணை மறைத்தது இந்த உதாரணம் சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த திருஷ்டாந்தம் அந்த ஸ்ருதி உபதேசம் ஸ்ருதியினுடைய உபதேசம் தாஷ்டாந்தம் இந்த யுக்தி திருஷ்டாந்தம் அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னா நம்ம அனுபவம் வேற இருக்கு நம்ம தினந்தோறும் பார்க்குறோம் மாறிக்கிண்டே இருக்குது மூணு அவஸ்தை இருக்குது ஜாகிரத சொனை சுசுக்தி சாட்சி பூதோகம் இதெல்லாம் பார்க்க பார்க்க ஜாகிரத அவஸ்தையில் வியாபிச்சிருக்கிறது யார் நான் தான் சுசுக்தி வியாபிச்சிருக்கிறது யாரு நான் தான் சொப்னாவஸ்தையில் வியாபிச்சிருக்கிறது யார் நான் இந்த உதாரணத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறோம் இந்த சமஸ்திரபஞ்சத்தையும் வியாபிச்சிருக்கிறது யார் நான் தான் ஆஹா இதம் விஸ்வம் புருஷகா ஏவ இந்த விஸ்வம் எப்படிப்பட்டதுன்னா இந்த உபனிஷத்து வைதிகமாகவே உலகத்தை பார்க்கறது இது வைதிக திருஷ்டியிலே உலகத்தை பார்க்குறது லௌகிக திருஷ்டிலேயே பார்க்கல நம்ம வேணால் கதை விடலாம் எல்லாம் சொல்லலாம் உபனிஷத்துக்கு வேத பூர்வ திருஷ்டியோடையே வேதாந்த திருஷ்டியை பார்க்கறது வேதம் என்ன பண்ணுகிறது வேத பூர்வ திருஷ்டியோடையே வேதாந்தத்தை பார்க்கறது நம்ம வேதத்தையே பேஸ் பண்ணலேன்னு வச்சு எடுத்து பார்க்க வேண்டியதான் கர்மத்தினாலும் தவத்தாலும் காணப்படுகின்ற சடங்குகள் காய்க்க வாச்சிக்க கர்மாணி தப என்ன தியானம் மெடிடேஷன் நம்ம இந்த அனுபவிச்சிட்டு உலகம் இருக்க நாம பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது நாம் பண்ணின கர்மா நாம் பண்ணின தபஸ் இல்லாட்டி கிடைக்காது இந்த இன்னும் இந்த பரம் கை காலெல்லாம் நல்லா கொடுத்து இந்த உலகத்தையும் கொடுத்து தனு கரண புவன போகம் தனுனால் என்ன உடம்பு கரணம்னா இந்திரியங்கள் புவனம்னால் என்ன ஆப்ஜெக்ட் எல்லாம் சமுத்திரங்கள் நதிகள் மலைகள் எல்லாம் படித்தோமே இதெல்லாம் இருக்குது விஷயங்கள் இந்திரிய விஷயங்கள் புவனம்னால் விஷயங்கள் போகம்னால் என்ன அர்த்தம் அதுல இருக்கிற சுகதுக்க அனுபவங்கள் இதுக்கு காரணம் என்ன நீ பண்ண கர்ம தபஸ் தீதும் நன்றும் பிறர் தர வாரா பகவான் சும்மா படைச்சுடல எல்லாரும் நம்ம எல்லாரும் நம்ம பண்ணிருக்கிற புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு அவர் ஆக இந்த உலகம் எதனால உண்டானதுன்னா கர்மத்தாலும் தபத்தாலும் உண்டானது அது வேதத்தோட திருஷ்டி அப்படி இல்ல இல்ல என் சம்பாத்தியத்தினால கட்டப்பட்ட வீடுன்னா உன் புண்ணியத்தினால் வந்தது சம்பாத்தியமே புண்ணியத்தினால வந்தது அதுக்கு நீ நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படி தான் கர்ம தபஹா தபஸ்னால் இந்த இடத்துல தபஸ் ஆஸ்டிரிட்டி இந்த உடம்பை வர்த்திக்கிற தபஸ்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல சகுண பிரம்ம தியானம் விஸ்வரூப தியானம் எல்லாம் போட்டுக்கலாம் அதனால் அடையப்பட்டதுன்னு அர்த்தம் கர்ம தப ஃபலபூதம் இதம் விஸ்வம் அப்படின்னு போடலாம் கர்ம தப ஃபலபூதம் இதம் விஸ்வம் அப்படி சொல்லலாம் நான் சங்கராச்சாரியம் சொன்னதெல்லாம் நான் இதில் சொல்லலை அதை பார்த்தா அப்புறம் பாஷ்ய கிளாஸை மாறிடுங்கிறதுக்காக ஜாக்கிரதையாக இருக்கேன் அதில் சொல்கிறது இல்லை விஸ்வம் கர்ம தபஹா கர்ம தப ஃபலபூதம் அது மாத்திரம் இல்லை இன்னொன்று கர்மத்தினாலும் தவத்தினாலும் அடையப்பட்டது இந்த பிரபஞ்சம் அது மாத்திரம் கர்மங்களும் தவங்களும் செய்யப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் நாம் வந்து கர்மா பண்ணுறது இந்த பிரபஞ்சத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் தவம் பண்ணுறதும் தியானம் பண்ணுறதும் இந்த பிரபஞ்சத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான பலனாகவும் இந்த பிரபஞ்சம் இருக்கு கர் என்ன சொன்னால் கர்ம தப ஆசிரயம் இதம் விஸ்வம் கர்ம தப பல பூதம் இதம் விஸ்வம் ஆஹ செய்யக்கூடிய கர்மத்துக்கும் தவத்துக்கும் பலனாக கிடைத்த இந்த உலகம் நாம் கர்மமும் தவமும் செய்வதற்குரிய இருப்பிடமாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் எல்லாம் பிரம்மந்தான் கர்த்தா பிரம்ம கர்ம பிரம்ம லம்ம கார சர்வாவ அர்ப்பணம்மஹவிோத்திரம்ம கர்மி அது இது ஒன்றுதான்னா இது விஷ்வம் கர்ம கமத்தப புருஷ ஏவ இதனு சொன்னா வச்சுக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு இதம்னா இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சம் பிரம்மே அனுபவமே பிரம்மம் அனுபவமே பிரம்மம் பிரம்ம அனுபவம் தேவையில்லை அனுபவங்களே பிரம்மமாக இருக்கிறது என்பது கருத்து அனுபவிப்பவனும் பிரம்மே அனுபவிக்கப்படுபவைகளும் பிரம்மமே அனுபவத்தை தரும் கருவிகளும் பிரம்மே அது என்ன அனுபவமாக இருந்தாலும் சரி சுகானுபவும் பிரம்மமே துக்கானுபவமும் பிரம்மே அப்படிங்கிறபோது துக்கம் இருக்குமா படிணும் மனசில் அடுத்தது என்னன்னா இந்த இந்த பிரம்மனை எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பிரம்மத்துக்கு ஒரு விசேஷனம் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் யகாங்கிறது ரெண்டாவது இது ஒரு இது ஒரு கருத்து முதல் விஷயம் என்னது இதம் விவம் புருஷஹா ஏவ அதுக்கு என்னென்னா கர்ம தபா ரூபம் இதம் விஸ்வம் கர்ம தபோ ரூபம் இதம் விஸ்வம் புருஷகா ஏவ இது ஒரு ஒரு கருத்து அடுத்த கருத்து இதை நீ இந்த பிரம்மாநுபவத்தை பெறத்துக்கு நீ கண்ணால் பார்க்குறியே அது பிரம்மன் தான் ஆ கண்ணை மூடினாலும் பிரம்மன் கண்ணை திறந்தாலும் பிரம்மன் அகமும் பிரன் புறமும் பிரம்மன் அந்தர்யோகமும் பிரம்மன் தான் பிரம்மயோகம்தான் பகிர்யோகமும் பிரம்மயோகம் தான் முதல்ல ஆரம்பத்தில் எப்படி சொல்லுவோமா பகிர்யோகமும் பிரம்மயோகம் தான் அந்தர்யோகமும் பிரம்மயோகம் தான் ஆஹா அந்தர்யோகம் பகிர் யோகம்னு ஒண்ணு கிடையாது அந்த பிரம்ம பகிஹி பிரம்ம ஆக புறத்தும் அந்தர் யோகம் என்றால் என்ன அகத்திலும் பிரம்மம் பகிர் யோகம் என்றால் என்ன புறத்திலும் பிரம்மன் பிரம்ம யோகம்னு சொல்லலாம் யோகமே பிரம்மன் சொல்லலாம் இது என்ன பண்ணணும்னா இந்த பிரம்மன் ச புருஷஹா ஏவங்கிற அது தரியாக பிரிச்சுடணும் ஒரு சென்டென்ஸ் ஆக்கிடணும் இதம் கர்ம தபா விஸ்வம் புருஷகா ஏவ அது ஒரு சென்டென்ஸாக ஆக்கிடணும் அப்புறம் அடுத்தது என்னென்னா யஹா ரெண்டாவது எவனொருவன் ஏதத்து இதனை வேத அறிகிறானோ எவனொருவன் இதனை அறிகிறானோ ஞான் அனுபவிக்கிறானோ சொல்லலை எவனொருவன் இந்த யாண்டும் அனுபவமாக இருக்கின்ற பிரம்மத்தை அறிகிறானோ யாண்டும் அனுபவமாக இருக்கின்ற தங்கத்தை அறிகிறானோ வளையல் வளையலாகிய நான் தங்கமாகிய என்னை என்னை பற்றிய அனுபவத்தை அனுபவித்துக்கொண்டே இருக்கிறேன் வளையலாகவும் என்னை அனுபவிக்கிறேன் தங்கமாகவும் என்னை அனுபவிக்கிறேன் அதே மாதிரி என்னை சைத்தன்யமாகவும் அனுபவிக்கிறேன் என்னை உடலாகவும் அனுபவிக்கிறேன் இப்போ வளையலே பேசுறதுன்னு வச்சுப்போம் வளையல் சொல்கிறது நான் வளையலாகவும் இருக்கிறேன் தங்கமாகவும் இருக்கிறேன் ஆனால் வளையலாக இருக்கிற நான் மித்தியா நான் தங்கமாக இருக்கிற நான் சத்தியமான நான் அப்படின்னு நம்மளே வளையலாக மாற்றிப்போம் கற்பனை வேணும் சொல்லுங்கள் அதே மாதிரி இங்கே எடுத்துங்கோ நான் உணர்வாகவும் இருக்கிறேன் உடலாகவும் இருக்கிறேன் ஆனால் உடலாக இருக்கின்ற நான் போலியான நான் உணர்வாக இருக்கின்ற நான் உண்மையான நான் உடலாக இருக்கின்ற நான் மாறுகின்ற நான் உணர்வாக இருக்கின்ற நான் மாறாத நான் உடலாக இருக்கின்ற நான் இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படுகின்ற நான் உணர்வாக இருக்கின்ற நான் இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாத நான் இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாத நான் என்கின்ற உண்மையை புரிந்து இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படுகின்ற நான் இருப்பானா இருக்க இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாத நான் இருக்கிறேன் என்ற உண்மையை உணர்ந்து விட்டால் துன்பங்களால் பாதிக்கப்படுகின்ற நான் என்பவனுக்கு இடமே இல்லை அந்த இன்பத் துன்பம் வெறும் சொல் மாத்திரமே உண்மை அல்ல எப்படி வளையல் என்பது வெறும் சொல் அலை என்பது வெறும் சொல் மாத்திரம் சொல்றோம் நாம மாத்திரம் சத்தா அந்த சுகத்துக்கு சத்தா கிடையாது அந்த துக்கத்துக்கு சத்தா கிடையாது சத்தா கிடையாதுன்னு அர்த்தம் அது சப்டான்ஸே கிடையாது சுகம் வந்து உண்மையா சத்தா இல்லை அது சத்தா இல்லை சுகாட்சி இல்லைன்னா சுகதுக்கு சத்தாவே கிடையாது அறிபவன் இன்பத்யமானவனா இன்ப துன்பத்துக்கு வேறானவனா இன்ப துன்பத்துக்கு வேறானவனுக்கு இன்ப துன்பத்துக்கு இன்ப துன்பம் ஏது நல்லா புரியல் சுவாமி ஆனால் இது அப்படியே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் தச்சு எல்லோரும் நம்மளை பைத்தியம்னு நினைக்கணும் மற்றவங்களாம் நம்மளை இது ஒரு முதல்ல காலூசுன்னு நினச்சேன் இது அரை லூசாக மாறி முக்கால் லூசாகி இப்போ முழு லூசாகவே ஆயிடுச்சு இனிமே இதுக்கு நமக்கு இது நமக்கு உபயோகப்படாது அப்படின்னு மற்றவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க அப்போதான் நமக்கு மோட்சம் இது வந்து இது பைத்தியம் அப்படின்னு மற்றவங்க தீர்மானம் பண்ணணும் அதை பற்றி நம்ம கவலைப்படாது அவன் அப்படி நினச்சிவிட்டா நான் என்ன பண்ணுறது நினைக்கட்டுமேப்பா அவன அவங்க கூட வரப்போறான் அவனா அவளா யாரும் வரப்போகிறான் அவ நம்ம தான் நம்ம வந்திருக்கோம் தனியாக வந்திருக்கோம் தனியாக போய் ஆகணும் வேறு வழியே கிடையாது எல்லாம் அழுவாங்க மூக்கெல்லாம் சிந்திபிட்டு காபியை குடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அ பராம்தம் பிரம்மா மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்குறோம் நேராயி ஓம் ஈஸ் ஓம் பதிரங்கருணேயாம தேவா பதிரம் பசியே மாஷிர்யஜத்ராங்கை வாங்கும் சஸ்தனுபி வசேமேவி தஞ்சா ஸ்வூஷா விவேவேதாஸ் அரிஷ்டேமிஸஸ் ஓகி ஹரி ஓம் ஈஷரோ குருராத்மேதி மூதவி வோமவாப்யிணா மூர மூல்லா வாழி எங்கள் மோனகுருவாழி அன்பரு வாழி பராபரமே ஓம் சாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வம